சச்சிதானந்த விோத்பதித்தாபயா வய நுமையிம் யித்தியதையர்ச்சேவா க்ச்சித்திறதிக்கி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முக்தனுடைய லக்ஷணங்களை அதாவது ஜானியோட லட்சணங்களை சொல்லுகிறார் ரொம்ப அற்புதமான பகுதி எஸ் ஆத்மா ஹிம்சிரை ஹிம்சியத்தை எந்த கவச்சித் கிச்சித்து எதிர்டைய அர்ச்சத்தைவா திறன்னிய சாபுத சாங்கிறது சப்ளை பண்ணிக்கணும் எதிர்ச்சையாக ஏனக்கிஞ்சித்து ஹிம்ஸ்ரைஹி எஸ் ஆத்மா ஹிம்சியத்தே அதாவது நாம் நினைக்காமே வாழ்க்கையில் என்னெல்லாமோ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதை சொல்கிறார் அவன் வாழ்க்கையில் பூஜிக்கப்பட்டாலும் ஹிம்ச பண்ணப்பட்டாலும் மனசு விகாரம் அடையிறதில்லை வெறுப்பையோ விருப்பையோ அடையிறதில்லன்னு அர்த்தம் மகிழ்ச்சியையோ சந்தோஷத்தையோ அடையறதில்லை அப்படிங்கிறது அர்த்தம் எதிர்ச்சையா கிஞ்சித்து ஏன எதிர்ச்சையான்னா அப்பிரார்த்திதையா நாம் ஒன்றும் கேட்டு நடக்கிறது இல்லை இது கர்மாவனால நடக்கிறது ஏன ஹிம்ஸ்ரைஹி ஏன கொசித் கிஞ்சித் எதிர்ச்சையா அப்படின்னு சொல்லணும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சமயம் எதிர்பார்க்காம நினச்சி கூட பார்க்க முடியாத சமயத்தில் திடீர்னு ஒருத்தர் பூஜை பண்ணுறார் இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணுறார் ஆனால் வந்து பூஜை பண்ணுற போதும் சரி ஹிம்சை பண்ணுற போதும் சரி அந்த கரணத்தில் அந்த சித்த விக்ஷேபங்கள் ஏற்படுறது கிடையாது எஸ் ஆத்மா எஸ் ஆத்மானா இந்த இடத்துல யாருடைய மனசுன்னு அர்த்தம் யாருடைய மனசு ஆத்மசப்தத்துக்கு இங்கே அந்தக்கரணம்னு எடுத்துக்கணும் யாருடைய மனசு வர்களால் துன்பம் தருகின்றவர்களால் துன்பம் தரப்படுகிறதோ அதே மாதிரி ஏதோ ஒரு சமயத்தில் பூஜிக்கப்படுகிறதோ கொஞ்சம் கூட மன விகாரத்தை அடையிறது இந்த சுக்காச்சாரியை சொல்றோம் இல்லையா ஜனகருடைய அரண்மனை வாசல்ல மரியாதை இல்லாமல் மதிக்கப்படாமல் இருந்தார் அதே சமயம் மூணாக கழிச்சு ரொம்ப அவருக்கு கோலாகலமான மதிப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது ரெண்டுலையுமே அவர் விகாரம் இல்லாமல் இருந்தார் இதுதான் இதுவே இப்படி இருந்தாலே போரும்னு சொன்னதாக படிக்கிறோம் ஜனகர் சொன்னதாக அதைத்தான் சொல்கிறார் யாருடைய மனசுக்கு விற்பி விகாரங்கள் ஏற்படுறதில்லை சுகதுக்கமோ ராகத்வேஷங்களோ ஏற்படுறது இல்லையோ அதை வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணிக்கணும் சஹா புதா இன்னொருத்தரை பாக்கிறதுக்கு இல்ல நம்ம மனசு விகாரம் அடையறதா இல்லையான்னு பாத்துக்கணும் அதுதான் புதா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி தேனி வேதபுரி